வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு லண்டன் கல்லூரி லண்டன் பல்கலைக்கழகம் என்ற பெயருடன் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிஜன் என்ற பத்திரிகையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது சிங்கப்பூரில் புக்கிட் டிமா என்ற இடத்தில் நேச நாடுகள் அணிக்கும் ஜப்பானுக்கும் இடையில் போர் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் இஸ்ரேலுடனான தூதரக உரிவை தூதரக உறவை முறித்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீன எல்லையில் நடந்த தாக்குதல் ஒன்றில் பன்னிரண்டு இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் ஜோர்டான் எல்லை சண்டை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய இராஜ்யம் சோவியத் ஒன்றியம் உட்பட எண்பத்தி நாடுகள் சர்வதேச நீர்பரப்பில் அணுவாயுத தடையை கொண்டு வர முடிவெடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க போர் கைதிகளின் முதலாவது தொகுதியை விடுவிக்கும் நிகழ்வு வியட்நாமில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அயத்துல்லா கொமெய்னியின் தலைமையில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி அடைந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறைவாசத்தின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியின் முதல் 24 நான்கு மணி நேர தமிழ் வானொலியான ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜப்பான் தனது ஓசுமி என்கிற முதலாவது செயற்கை கோளை தயாரித்து லாம்டா நான்கு லாம்டா ஃபோர் என்ற சொந்த நாட்டு ஏவுகணனால் செலுத்தியது இன்றைய ஜப்பான் காற்று விண்வெளி ஆய்வு முகமை ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஆகிய ஜாக்சா நிறுவனத்தின் உச்சினோரா விண்வெளி மையத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது சொந்த செயற்கைக்கோளை சொந்த ராக்கெட்டில் உள்நாட்டில் விண்ணில் செலுத்திய நாடுகளின் வரிசையில் சோவியத் யூனியன் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்த நான்காவது இடம் ஜப்பானுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிஸ்கவரி விண்வெளியோடம் ஹபில் விண்வெளி டெலிஸ்கோப்பை திருத்தும் நோக்கில் விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிட்னி செல்டன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வி வைரமுத்து நடிகமணி ஈழத்தின் கூத்து நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு யுகியோ அட்டாயாமா ஜப்பானின் அறுபதாவது பிரதமர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பஜாஜ் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மா சிங்காரவேலர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தந்தை 1963. தொள்ளாயிரத்தி ஆண்டு சில்வியா பிளாத் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீனதயாள் இந்திய ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பக்ருதீன் அலி அகமது இந்தியாவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாயவரம் வி ஆர் கோவிந்தராஜ பிள்ளை கர்நாடக இசை வயலின் வாத்திய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சே சுந்தரலிங்கம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாகரன் தமிழ் இணைய ஆர்வலர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பூ ம செல்லத்துறை எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் நிறுவன ஈரான் இஸ்லாமிய புரட்சினால் கேமரூன் இளைஞர் ஐக்கிய அமெரிக்கா கண்டுபிடிப்பாளர் போஸ்னியா விடுதலை மற்றும் வேட்டிக்கன் நகரம் விடுதலை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை